இந்த கதை இப்படியே நடந்துதாங்கிறது முக்கியமில்லை முன்னாலேயே நம்ம பார்த்த மாதிரி கதைங்கிறது ஒரு வடிவம் எதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு தாத்பரியத்தை நமக்கு சொல்கிறதுக்காக இருக்கிற ஒரு வடிவம் ஒரு ஃபார்மேட் அவ்வளோதான் ஒரு கண்டெய்னர் கண்டெய்னர் முக்கியமில்லை அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் தான் முக்கியம் பார்க்கடல் அமுதத்தை கொண்டு வந்து பித்தளை பாத்திரத்தில் கொடுக்கிறார்களா மண் பாத்திரத்தில் கொடுக்கிறார்களாங்கிறதா கணக்கு ஒருவேளை இப்போ பார்க்கட அமுதத்தை கொண்டு வந்து தன்வந்திரி மண்பாண்டத்தில் கொடுத்தா மண்பாண்டம் வேண்டாம்னா சொல்லிவிடுவோம் அது மண்ணா இல்லை பித்தளையா இல்லை தங்கமாக இல்லை வெள்ளியாங்கிறது முக்கியம் இல்லை கதைங்கிறது ஒரு ஃபார்மேட் அந்த கதைக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அந்த தாற்ப தாற்பயம் என்ன ஒவ்வொரு ஜீவனும் இந்த ஸ்தூல சரீரங்கிறது முக்கியமில்லை இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கும்போதே கூட இந்த ஸ்தூல சரீரத்தின் நினைப்பை விட்டு இந்த ஸ்தூல சரீரம் என்ன இதுக்கு லௌகீகம் இதுக்கு வசதி போகணும் இது முள்ளில் உட்காராது இது கல்லுல உட்காராது இது அப்படியே குழு குழுன்னு இருக்கணும் அந்த லௌகீக நினைப்புகள் அந்த லௌகீக பிடிமானங்கள்லேந்து விடுபட்டு இந்த ஜீ சக்தி அந்த அம்பாளுடைய திருக்கரங்களில் எப்போதும் அவள் திருநாமத்தை சொல்லக்கூடிய கிளியாக இருக்க வேண்டும் அந்த கிளியாக இருப்பதற்கான விஷயத்தை தான் அம்மா நீ கிளியோடு விளையாடுகிறாய் நான் கிளியாக ஆக வேண்டும்ங்கிற ஆசை அந்த ஆசையை நேரடியாக சொல்லாமல் அந்த கிளியோடு நீ விளையாடுகிறாய் லாலயந்தி பரிகிரீடசே அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் உன்னிடத்தில் கிளியாக இருக்க வேண்டும் அம்மா அப்படி அந்த கிளிய தொட்டு விளையாடின்ட்டுருக்கா கிளிய தொட்டு விளையாடின் இருக்கிறச்சே அப்படி வந்து நின்று பார்த்தார் இந்த ஓவியர்கள் ஒன்று செய்வார்கள் சின்ன குழந்தைகள் கூட சில சமயம் அதை பண்ணும் ஓவியம் தீட்டக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஒரு ஓவியத்தை தீட்டுவார்கள் பக்கத்தில் நின்று அப்படி தீட்டி ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் அப்படி முடித்த உடனே அப்படி கொஞ்சம் தள்ளி வந்து நின்று அது சரியா இருக்கா இது கரெக்டான ப்ரப்போஷனில் இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் போய் அதை கொஞ்சம் அப்படி இப்படி தொட்டு நகாசு பண்ணுவார்கள் பெண்கள் கோலம் போடும்போது கூட அந்த மாதிரி பண்ணுவார்கள் கொஞ்சம் எட்ட நின்று பார்த்தா அந்த கோலத்தினுடைய முழுமையான பிக்சர் தெரியும் இப்போ காளிதாசர் என்ன பண்ணார் அம்மாவை பற்றி ஒரு அழகான ஓவியத்தை தீட்டிக்கொண்டே வருகிறாரா இல்லையா அப்படி திருட்டின்டே வந்தவர் ஒரு ஸ்டெப் அப்படி பின்னால் வந்தார் அப்படி வந்து நின்று அம்மாவை முருசாக பார்த்தார் இவ்வளவு நாடி அவளுடைய திருக்கரங்களை பார்த்தார் திருவடிகளை பார்த்தார் தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தார் அவளுடைய அந்த கேசாதி பாதத்தை ஒவ்வொரு இடமாக பார்த்தார் அம்மா உன்னுடைய நெத்தி இப்படி இருக்குது உன்னுடைய கை இப்படி இருக்குது உன்னுடைய கன்னம் இப்படி இருக்குது உன்னுடைய காது இப்படி இருக்குது உன்னுடைய இடை இப்படி இருக்குது உன்னுடைய பாதங்கள் இப்படி இருக்குதுன்னு ஒன்று பார்த்துட்டே வந்தவர் இப்போ மொத்த வடிவத்தை மொத்த ஸ்வரூபத்தை பார்க்குற பாணி பத்மத்வயேன அக்ஷமாலாம் அப்படி ஸ்பாட்டிச்சு पुस्तकं ாத்மகம் புஸ்தம் அங்குஷம் பாஷம் அப்பிரீயே சஞ்சித்யசே தராந்தரார் தன்னையே ஒரு கணம் நினைத்தாரோ என்னவோ இல்லை ஒவ்வொரு ஜீவனும் அப்படி இருக்க வேண்டும்ன்னு நினைச்சாரோ இல்லை அம்மா உன்னை இந்த வடிவத்தை எந்த வடிவம் பாணி பத்மத்வயேன தாமரைகளாக இருக்கக்கூடிய உன்னுடைய கரங்கள் பாணினா கரம் பத்ம பாணி அப்படின்னா தாமரை கரம் உன்னுடைய தாமரை கரத்துல நீ என்ன வச்சுட்டு இருக்க தெரியுமா அக்ஷமாலாம் கையில் அக்ஷமாலாம் ஜபமாலை வைத்துக் அந்த ஜபமாலை எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிக்க ஜபமாலை அக்ஷமாலாம் அப்ப ஸ்பாட்டி ஸ்பட்டிக்கத்தினால ஆன அக்ஷமாலை வைத்திருக்கிறார் இன்னொரு கையில பாக்கிறேன் புஸ்தகம் ஞான சாராத்மகம் புஸ்தகம் சுவடிக்கட்டு வச்சுட்டு இருக்க ஞானத்தினுடைய சாரமாக இருக்கிற சுவடிக்கட்டு அப்புறம் என்ன வச்சுட்டு இருக்கன்னு பாக்குறேன் ஒரு கையில அங்குஷம் வச்சுட்டு இருக்குஷம் பாசம் இன்னொரு கையில பாசம் கயிறு வச்சுட்டு இருக்க ராஜமாத்தங்கி கரங்களில் என்னென்ன இருக்கும்னு ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு வடிவத்திற்கும் கணக்கு நாம் முதன்னு பார்த்தது அவள் கையில் வீணையை வைத்துக்கொண்டு மீட்டுகிறாள்னு பார்த்தது அவள் சித்து வித்தைகளுக்கு அதிதேவதையாக இருக்கும்போது அவளையே சரஸ்வதி அப்படின்னு யோகத்தில் வணங்குவது யோகசாஸ்திர முறையில் குண்டலினியை எழுப்பி வணங்கக்கூடியவர்கள் அவளையே சரஸ்வதி வணங்குவார்கள் சரஸ்வதியாக இருக்கும் அவள் சில நேரங்களில் வெண்மையான திருமேனி கொண்டவள் வெண்மையான திருமேனி மாத்திரம் இல்ல மந்திர உச்சாரணம் செய்யக்கூடியவள் அதனால தான் கையில ஜபமாலையும் சுவடிக்கட்டும் வச்சுட்டு இன்னும் சொல்ல மந்திரங்கள் என்ன மந்திரங்களை உச்சாடனம் பண்ணினாலும் அந்த மந்திரத்தினுடைய உச்சாடன சக்தியாக மாத்தங்கி ஷியாமள்தான் விளங்குகிறாள்னு கணக்கு அப்போ அந்த வடிவத்தில் பார்த்தா அவ கையில் ஜபமாலையும் கையில் புஸ்தகமும் இருக்கும் இப்போ அந்த வடிவத்தை சொல்கிறார் அம்மா உன் கையில் அக்ஷமாலை இருக்கு உன் கையில் புஸ்தகம் இருக்கு உன் கையில் அங்குஷம் இருக்கு உன் கையில் பாஷம் இருக்கு இது சரஸ்வதி வடிவம் ஏன்னா கையில் ஜபமாலையும் கையில் புஸ்தகமும் இருக்குன்னு சொன்னால் அது ஞான தேவதையின் வடிவம் அப்ப மகாசரஸ்வதியாக கல்வி தரக்கூடியவளாக இருக்கிற வடிவம் இந்த வடிவத்தை யாராவது நினைச்சா கொஞ்சம் நினைச்சா பாணி பத்மத்வயேன அக்ஷமாலாம் ஸ்பாட்டிக்கும் ஸ்பாட்டிக அக்ஷமாலை கொண்ட ஞானசாராத்மகம் புஸ்தகம் அறிவு சார்ந்த புத்தகத்தை கையில் கொண்ட அங்குஷமும் பாசமும் கொண்டவளாக இருக்கக்கூடிய சஞ்சிந்தியசே உன்னை சிந்தனை செய்யக்கூடியவர்கள் நன்றாக சிந்தனை செய்யக்கூடியவர்கள் அப்படி செய்தார்கள்னா அவர்களுடைய பக்தர அந்தராத் அவர்களுடைய வாயிலே இருந்து பக்திரங்கிறது வாய் வாயிலே இருந்து அந்த வாயின் உள்ளே இருந்து பக்தர அந்தராத் என்ன வரும்னு கேட்டால் கத்திய பத்யாத்மிகா கத்தியங்களும் பத்தியங்களும் வரும் பாரதி நிசரேத் அப்படியே கதைவாணி கொட்டுவது மாதிரி கத்தியங்களும் பத்தியங்களும் நாம் என்ன சொல்றோம் நாக்குல சரஸ்வதி நடனமாடுறான்னு சொல்றோமா இல்லையா அப்படி நாக்குல நின்று சரஸ்வதி நடனமாடக்கூடிய வகையில் பத்தியங்களும் கத்தியங்களுமாக அவர்கள் கொட்டுவார்கள் பத்தியம்னா என்ன கத்தியம்னா என்ன பத்தியம்னா போயிற்று அதனால தான் அந்த கவிதையினுடைய பதம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா கவிதையினுடைய அடிகளில் இருக்கக்கூடிய பதங்கள் எது பதங்களை கொண்டதோ அது பத்தியம் பதம் ஒவ்வொரு ஷீர் தமிழில் சொல்லும்போது ஷீர் அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் பதங்கள் அந்த பதங்கள் இருக்கக்கூடியது பத்தியம் அப்போ கத்தியம்னா என்னன்னா தட் மீச் இஸ் புரோசேக் ப்ரோஸ் உரைநடைன்னு சொல்கிறோமே அது கத்தியம் அதில் அந்த செய்யுள் இருக்காது செய்யுள் வடிவம் இருக்காது அது ப்ரோஸ் மாதிரி இருக்கு எம்பெருமானார் ராமானுஜர் சரணாகதி கத்தியம் பண்ணினார் ஸ்ரீரங்க கத்தியம் பண்ணினார் கத்தியத் திரயம் மூன்று கத்தியங்கள் போய் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு கான்வர்சேஷன் ரங்கமன்னாருக்கும் எம்பெருமானருக்கும் ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட நான் எப்படி சரணாகதி பண்ணணும் தெரியுமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் அது சரணாகதி கத்தியம் அதே மாதிரி ஸ்ரீரங்க கத்தியம் அதுவும் ஒரு கன்சைஸ் வேர்ஷன் எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதையே ஒரு கன்சைஸ் வேர்ஷனாக சொல்லக்கூடியது வேதாந்த தேசுகர் ரகுவீர கத்தியம் பண்ணினார் இப்படி கத்தியம்ங்கிறது கொஞ்சம் ப்ரோஸ் மாதிரி இருக்கக்கூடியது பத்தியங்கிறது போய்ட்ரி இப்போ என்ன கேட்குறாருன்னா அம்மா உன்னை இந்த வடிவத்தில் தியானிக்கக்கூடியவர்களுக்கு வாக்கிலிருந்து கொட்டும் அவர்களுக்கு மழை வாக் மழை அவர்கள் பலவிதமான செய்யுள்களையும் பலவிதமான நல்ல விஷயங்களையும் சத் விஷயங்களையும் அப்படியே பொழிவார்கள் உண்மைதானே காளிதாசரை காளிதாசருடைய வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு தெரியாது காளிதாசர் பலவற்றை கற்றிருக்க வேண்டும் இங்கே காளிதாசரை வச்சிருந்து அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒன்று நினைக்கிறார்கள் இப்போ இருக்கிற இந்த லிட்ரரி க்ரிட்டிசிசம் பண்ணக்கூடியவர்கள் லிட்ரரி அனாலிசிஸ் பண்ணக்கூடியவர்கள் காளிதாசருக்கு தெரியாத விஷயமே இருந்திருக்க முடியாது அவருடைய நாடகங்களையும் அவருடைய காவியங்களையும் பார்க்கும்போது அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை எல்லா விஷயமும் இருக்கிறது ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய முன் வாழ்க்கை என்னன்னு தேடி பார்த்தா அவர் நிறைய படித்தவராகவோ பாண்டித்யம் கொண்டவராகவோ கல்விக் கல்விகளில் சிறந்தவராகவோ தெரியல அம்பாளுடைய அனுகிரகத்தினால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு ராமாயணம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் மகாபாரதம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் சாக்குந்தளம் பாடுறார் அபிஞான சாக்குந்தளம் பாடுறார் ஆனால் சகுந்தலையின் கதை மகாபாரதத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதை எடுத்து அடாப்ட் பண்ணி அபிஞான சாக்குந்தளம் பாடுறாருன்னு சொன்னால் அவருக்கு அது முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் பரதனுடைய நாட்டிய சாஸ்திரத்தை கோட் பண்ணுறார் பல விஷயங்களை சொல்கிறார் அங்கங்கே அங்கங்கே அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருந்தால் அதையெல்லாம் அவர் கொண்டு வர முடியும்னு தெரிகிறது ஆனால் இத்தனை விஷயங்கள் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தார் கிருஷ்ணர் சாந்திபனியினுடைய குருகுலத்திற்கு போனார்னு நமக்கு தெரியும் காளிதாசர் எந்த குருகுலத்துக்கு போனார்னு தெரியுமா எந்த ஆசான்கிட்ட படித்தார்னு தெரியுமா தெரியாது ஆனால் இத்தனையும் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அம்பாளுடைய தெரிஞ்சிருக்கு அம்மா உன்னை தியானிக்க கூடியவர்கள் அவர்களுக்கு பத்தியமும் கத்தியமும் அப்படியே பொழியும் அப்படின்னு அம்பாடை வர்ணிச்சு அடுத்தது சொன்ன ஏனவா யாவ காப்ப ஆக்ரு பாவ்யசே தஸ்ய பவந்தி ஸ்திரிய புருஷா யார் உன்னுடைய இந்த அழகான ஆக்ருதி அந்த செம்மை படர்ந்ததாக இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த வடிவம் ஆக்ருதிங்கிறது வடிவம் உன்னுடைய இந்த ஆக்ருத்தியை யார் நினைக்கிறார்களோ அந்த ஆக்ருதி யாருடைய உள்ளத்தில் ஒளிர்கிறதோ அவர்கள் எல்லாரையும் வசியம் பண்ணிடலாம் உன்னுடைய இந்த ஆக்ருத்தி ஸ்திரீ புருஷர்கள் எல்லாரையும் வசியம் பண்ணும் எல்லாரையும் வசீகரித்து விடும் அப்போ யாரெல்லாம் உன்னை தங்களுடைய உள்ளத்தில் அப்படி ஒளிரச் செய்கிறார்களோ அவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் வசீகரித்து விடுவார்கள் ஏனவாதி சகஸ்ரையில் பரிகிரீட்டே யாரெல்லாம் முன்னை தங்க நிறம் கொண்டவளாக உள்ளத்தில் ஒளிரச் இப்ப அவளுக்கு என்னெல்லாம் நிறம்னு தெரியறதா அவளை சியாமளான்னு ஆரம்பிச்சுட்டு உனக்கு தங்க நிறம் சாத்த கும்பம் தங்க நிறம் அதுக்கு முன்னால் சொல்கிறச்சே மரகத நிறம் சியாமள நிறம் நீ உன்னுடைய அந்த ஆக்கிருதி கொஞ்சம் செம்மையாக இருக்கக்கூடிய யாக்கு ஆக்ருதி அப்போ அவளுடைய நிறம் என்ன அவளுடைய நிறம் என்னங்கிற கேள்விக்கு அபிராமிப்பட்டர் பதில் சொன்னர் அவள் எப்படி சிந்தூர வண்ணத்தினால் அவள் நீலி நீளமும் அவள்தான் சிந்தூர வண்ணமும் அவள்தான் அண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கலர் சொன்னாலும் எல்லா கலரும் அவகிட்டதான் அவளை ஒவ்வொரு நிலையில் அவர்கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்பதற்கு ஏற்ற நிலையில் அவளுடைய வண்ணத்தை மாறுபட்டு தியானித்தார் இப்போ தங்க நிறத்தில் அவளை தியானித்தால் அந்த தங்க நிறம் உள்ளத்திற்குள்ள ஒளிரக்கூடிய நிலையில் அவள் இருந்தால் என்ன கிடைக்கும்னா லக்ஷ்மி சஹசிரிகை பரிக்ரீடத்தை ஆயிரம் லக்ஷ்மிகள் வந்து விளையாடுவார் ஆயிரம் லக்ஷ்மிகள் வந்து விளையாடுவார்கள்னா என்ன அர்த்தம் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அத்தனை செல்வங்களும் அவர்களிடத்தில் வந்து சேரும் அம்மா உன்னை தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு ஈக்க லோகத்திலும் அந்த லோகத்திலும் என்னவெல்லாம் ஓட்டுமோ எல்லாவற்றையும் நீ தந்து விடுவாய் கிம்ன சித்தேத்வபு சியாமளம் கோமளம் சந்திர விதம் என்னதான் கிடைக்காது இப்போ முதல்ல சொன்னது செம்மையான நிறம் அடுத்தது சொன்னது தங்க நிறம் இப்போ மூணாவது வந்துட்டார் வேற என்ன கலர் பாக்கி இருக்குது மிச்சமிட்டுருக்கார் சியாமள நிறம் அந்த சியாமளத்திற்கும் வந்துட்டார் சித்தேத் வப்புகு சியாமளம் கோமள சியாமள வப்புகு உன்னை அழகான நீலமேனி கொண்ட வடிவத்தில் உன்னை தியானித்தால் அப்படி தியானிக்கிறச்சே நீல மேணி கொண்ட வடிவம் மாத்திரம் இல்லை அதில் என்ன இருக்கணும் சந்திர சூடான்விதம் சந்திரனை சூடியவளாக நீல நிறம் கொண்டவளாக உன்னை தியானித்தால் கிம்ன என்ன கிடைக்காது கிம்ன சித்தியே அவர்களுக்கு என்ன தான் கிடைக்காது எதுதான் அவர்களுக்கு சித்தியாக வராது அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் வாட் வில் தே நாட் கெட் அப்படின்னா தே வில் கெட் எவ்ரி அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் மாத்திரமில்லை அது எங்கேயாவது விட்டுட போகிறோம் நம்மை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குறைச்சி புரிஞ்சுக்க போகிறோங்கிறதுக்காக அதை லிஸ்ட் அவுட் வேற பண்ணினர் தாவகம் தியாயத்தை தஸ்ய லீலா சரோவாரி கடல் அவர்கள் விளையாடுவதற்கான ஏரியாக இருக்கும் பெரிய கடல் இருக்கே அந்த கடல் அவர்கள் விளையாடுவதற்கான ஏரியாக இருக்கும் தஸ்ய கேலீவனம் நந்தனம் அந்த தேவலோகத்து நந்தனம் அவர்கள் விளையாடக்கூடிய உத்தியானவனமாக இருக்கும் பத்ராசனம் பூத்தலம் அவர்களுக்கு இந்த பூமியே சிம்மாசனமாக இருக்கும் தசிய கீர்தேவதா கிங்கரி கீர்தேவத சரஸ்வதி இந்த சரஸ்வதி என்ன பண்ணுவாள் அப்படி வந்து பக்கத்தில் நின்று நான் உனக்கு என்ன பண்ணட்டோம் நான் உனக்கு என்ன பண்ணட்டோம் கிம் கரோத்தி கிம் கரோத்தின்னு அவர் கிங்கரியாக இருப்பா யாருக்கு முன்ன இப்படி ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு அவள் வந்து பணிபடை செய்வாள் தஸ்யச்ச ஆக்ஞாகரி ஸ்ரீ ஸ்வயம் அவர்கள் ஆணையிட்டால் அந்த ஆணையை ஸ்ரீயாக இருக்கிற மகாலட்சுமி நிறைவேற்றுவாள் அம்மா உன்னை சியாமள கோமள வகுவாக தியானிக்கக்கூடியவர்களுக்கு சரஸ்வதியும் மகாலட்சுமியும் வந்து பணிவிட செய்வார்கள் அப்படி பணிவிடைய செய்யக்கூடிய நிலையில் நீ அவர்களை வைத்திருப்பாயின்னு சொல்லி அவதான் எல்லாம்னு சொல்கிறதுக்காக அவளை நிறைவாக கடைசியில் ஸ்துதிக்கணுமா இல்லையா அவளை எப்படி இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய வப்பு நிலையில் இருக்கக்கூடிய உன்னை ஆராதித்து அண்டத்தில் இருக்கக்கூடிய உன்னை ஆராதிக்கிறேங்கிறதுக்காக அவளை துதிக்கிறார் எப்படியெல்லாம் துதிக்கிறார் சர்வ தீர்த்தாத்மிக்கே நீதாம எல்லா தீர்த்தங்களுக்கும் உயிராக இருப்பவள் சர்வ தீர்த்தாத்மிகே சர்வ மந்த்ராத்மிக்கே எல்லா மந்திரங்களுமாக மந்திரங்களின் பொருளுமாக இருப்பவள் சர்வய யந்திராத்மிகே யந்திரம்னு சொன்ன அடையாளம் யந்திரம்னு சொன்ன சிம்பல் இப்போ அம்பாளை யந்திரத்தில் பூஜிப்பதுன்னு சொல்கிறோம் யந்திரம்னா என்ன ஏதோ ஒரு வடிவம் போட்டு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு வடிவம் இல்லை ஆனால் அந்த தெய்வத்தை கொண்டு வந்து அந்த வடிவத்தில் இந்த வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா வடிவங்கிறது ஒரு சிம்பல் சர்வ யந்திராத்மிகே சர்வ தந்திராத்மிகே தந்த்ரம்னு திட்டம்னு சொல்லலாம் பிளான் எல்லா பிளான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிளான் இந்த பிளானெல்லாம் யார் போட்டிருக்கா அம்பாள் போட்டிருக்கா அந்த பிளானெல்லாம் அவ தான் நிறைவேற்றுறாள் அதனால் சர்வ தந்திராத்மிகே சவ சர்வ சக்கராத்மிகே இந்த சக்கராத்மிகேங்கிறதும் சக்கரம்ங்கிறதும் அகேன் அ சிம்பிள் தான் ஒரு குறிப்பிட்ட வடிவம் சர்வ சக்கராத்மிகே சர்வ சக்தியாத்மிகே என்ன சக்திகள் சொன்னாலும் சரி பராசக்தி பத்து வடிவத்தில் இருக்கான்னு கணக்கு தசமகாவித்யான்னு கணக்கு நவசக்திகள்னு கணக்கு சிவனுடைய சக்திகள் ஒன்பதுன்னு கணக்கு அஷ்டலக்ஷ்மிகள்னு கணக்கு என்ன வடிவம்னு சொன்னாலும் எந்த சக்தின்னு சொன்னாலும் எல்லா சக்தியும் நீதான் சர்வ சக்தியாத்மிக்கே சர்வ பீட்டாத்மிகே பீட்டங்கள் பீட்டங்கள்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட இடம் மாத்திரம் இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்னு சொல்லலாம் பீட்டாதிபதி அப்படின்னா ஒரு பீடம் அந்த பீடங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்போ சர்வ பீட்டாத்மிகே சர்வ வேதாத்மிகே வேதங்களாக வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவள் சர்வ தத்மாத்மிகே எல்லா தத்துவங்களும் தத்துவம்னா உண்மை எல்லா உண்மைக்கும் உண்மையாக சத்தியமாக இருக்கக்கூடியவள் சர்வ வித்யாத்மிகே சகலவிதமான அறிவுகள் சகலவிதமான வித்தியைகள் அதன் உயிராக இருப்பவள் சர்வ யோகாத்மிகே யோகம்னா சேருதல் அந்த இறைவனோடு சேரக்கூடிய தன்மைகள் முறைகள் வழிமுறைகள் இதற்கெல்லாம் தான் யோகம்னு வேறு சர்வ யோகாத்மிகே சர்வ வர்ணாத்மிகே வர்ணம்னு சொல்கிறச்சே அக்ஷரத்துக்கு வர்ணம்னு ஒரு பொருளுண்டு அதனால் சர்வ வர்ணாத்மிகே அனைத்து அக்ஷரமாக இருக்கக்கூடியவள் சர்வ கீதாத்மிகே அனைத்து கீதங்கள் அனைத்து சங்கீதங்கள் அனைத்து விதமான நாதங்கள் அதன் உயிராக இருப்பவள் சர்வநாதாத்மிகே அதை கீதமாக பார்த்தாலும் சரி இல்லை தனியாக நாதம் ஒலி அப்படின்னு வச்சுருந்தாலும் சரி அதற்கெல்லாம் உயிராக இருப்பவள் சர்வநாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா அந்த வார்த்தைக்கும் நீதான் உயிராக இருக்கிறாய் வார்த்தை கூட இல்லை ஒரு சத்தம் பண்ணுறோம் ஆ ஊ அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் பண்ணுறோன்னா அந்த சத்தத்தின் உயிராக இருக்கக்கூடியவள் சர்வ விஸ்வாத்மிகே இந்த காளிதாசர் தான் சொல்ல முடியும் சர்வ சப்தாத்மிகேனு அவர்தான் சொல்ல முடியும் ஏன்னால் அவருக்கு ஒன்றுமே பேச தெரியாமல் இருந்து ஏதோ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சப்தம் பண்ணி அதிலேருந்து தான் காளிதாசர் வந்தார்னு சொன்னால் அந்த சின்ன சப்தம் இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு உண்டு திருவிளையாடலில் பாட்டும் நானே பாவமும் நானேன்னு இந்த பாட்டு தொடங்கிறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு கொசு கடித்து அந்த கொசு அப்படி விரட்டுற மாதிரி ஒரு சத்தம் அந்த சத்தத்திலிருந்து மிகப்பெரிய நாதம் இதை யார் செய்ய முடியும் பரம்பொருள் தான் செய்ய முடியும் பாரதியார் பாடுவர் தெருவாங்கலையான்னு வித்து போறாராம் அந்த காலத்தில் ஜருகை வித்தவர்கள் தான் உண்டு ஜருகை வாங்கலையோ வித்துறாரு ஒரு குழந்தை பாலுக்கு அழுகிறது இந்த குழந்தை பாலுக்கு அழுகிறது அங்க ஒருத்தர் ஜரிக வாங்கலையோன்னு வித்துண்டு போறார் இது ரெண்டையும் வச்சு பாரதியார் சொல்லுவ தொம்பை குழந்தையின் அழுகைக்கும் ஜருகவாங்கலையோ என்று விற்பவரின் குரலுக்கும் ஸ்ருதி சேர்த்து விட்டது யார் அந்த அம்பாள் பராசக்தி அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான நாதங்கள் இது ஒன்னொன்றுலையும் ஏதோ ஒரு ஸ்ருதி இருக்கு நமக்கு அதை முழுசாக பர்சீவ் பண்ண முடியலன்னா அது நம்ம குறையே தவிர அது ஒன்னொண்ணுக்குள்ளேயும் ஏதோ ஒரு அழகான தாற்பயம் இருக்கு அந்த தாத்யமாக அதன் உயிராக இருக்கக்கூடியவள் சர்வநாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே இந்த விஸ்வத்தின் உயிராக இருப்பவள் சர்வ வர்க்காத்மிக்கே சரி விஸ்வம்னு சொல்லிவிட்டு அப்புறம் வர்க்கம்னு சொன்னால் என்னென்னா விஸ்வம் ஆனால் இந்த விஸ்வத்தை பார்க்கும்போது நாம் என்ன கேட்போம் அடுத்த கேள்வி விஸ்வம்னு ஒன்றா சொல்ல முடியுமா ஒன்று ஒன்று பார்த்தா ஒவ்வொரு மாதிரி இருக்குது இங்கே கல் இருக்குது இங்கே மண் மண் இருக்குது இங்கே நீர் இருக்குது இங்கே விதவிதமாக மனிதர்கள் அங்கே விலங்குகள் அங்கே பறவைகள் இதெல்லாம் விதவிதமாக வர்க்கம் வர்க்கமாக இருக்கா இல்லையா இந்த வர்க்கங்களை இந்த அநேக ரூபங்களை நீதான் சிருஷ்டி செய்தால் இவற்றின் உயிராக இருக்கக்கூடியவளும் நீதான் சர்வ விஸ்வாத்மிக்கே சர்வ வர்க்காத்மிக்கே சர்வ சர்வாத்மிகே அவரால் சொல்லிகிட்டே போக முடியல பார்த்தார் எல்லாத்துக்கும் உயிராக இருக்கக்கூடியவள் நீதான் சர்வ சர்வாத்மிக்கே அனைத்தின் உயிராக இருக்கக்கூடியவள் சர்வகே நீ தாம எல்லாம் சர்வகே நீ எல்லாம் சர்வ ரூபே நீ எல்லா வடிவம் சர்வகே சர்வ ரூபே ஜகன் மாத்ருகே கடைசியில் பார்த்தார் எப்படி சொல்கிறதுன்னு அம்மா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீ எல்லா வடிவமும் நீ எல்லா நாதமும் நீ எல்லா சப்தமும் நீ எல்லா நிலையும் நீ எல்லா மலையும் நீ சொல்லிகிட்டே வரேன் கடைசியில் எல்லா நீதான் அப்படின்னு சொன்னேன் அப்பவும் மனசில் திருப்தி வரல எல்லா நீதான்னு சொன்னாலும் திருப்தி வரலை இன்னும் ஏதாவது சொல்லணும் போல் இருக்குது ஆனால் சொல்ல முடியல கடைசியில் அந்த குழந்தை என்ன பண்ணோம் அம்மா தெரியலம்மா அம்மா அப்படின்னு அந்த அம்மாவோட காலை போய் கட்டிக்குமே அந்த மாதிரி என்ன பண்ணார் சர்வகே சர்வரூபே ஜெகன் மாத்ருகே உன் காலில் உணந்துடுறேம்மா நீ அம்மா எனக்கு நீ வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஒன் ஐ எம் ட்ரை டு டிஸ்கிரைப் ஐ எம் நாட் ஏபிள் டு டிஸ்கிரைப் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் அப்போ என்னால் என்ன சொல்ல முடியும் அம்மான்னு சொல்லிடு அம்மா எப்படி இருப்பா எங்கள் அம்மா இப்படி இருப்பாள் அம்மா ஆஃபீஸ்க்கு போவா அம்மா ஸ்கூட்டர் அம்மா இதை பண்ணுவாள் அம்மா அதை பண்ணுவா எல்லாம் சொல்லிகிட்டே வந்த குழந்தை கடைசியில் என்ன பண்ணோம் இதுக்கு மேலே சொல்ல தெரியல அம்மா அப்படின்னு முடிச்சிருமா இல்லையா அந்த மாதிரி ஜெகன் மாத்ருக்கே அம்மா எனக்கு ஒன்றே ஒன்று தெரியறதுமா கூப்பிட தெரியறது அதனால் ஜெகன் மாத்ருக்கே விட ஒன்னே ஒன்று தெரியுது என்னை காப்பாற்றுன்னு கேட்க தெரியுது பாகிமாம் பாகிமாம் பாகி அம்மா என்னை காப்பாற்றுமா ஜெகன் மாத்ருவாக இருக்கக்கூடிய நீ என்னை காப்பாத்துனர் அப்புறம் அது கூட தோணித்து என்னை காப்பாத்துன்னு நான் கேட்பானே அம்மா நீ என்னை காப்பாற்றாமல் இருக்க போற அதனால் என்ன பண்ணிட்டார் தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ அம்மா உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன்னு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் என்னை காப்பாத்துன்னு கேட்டேன் என்ன காப்பாத்துன்னு நான் கேட்க வேண்டாம் ஏன்னா உனக்கு தெரியும் என்னை எப்போ காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றணும்னு உனக்கு தெரியும் நான் பண்ண வேண்டியது என்ன உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் இன்னொருத்தர் சொன்னாரா இல்லையா விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு நமக்குனா வழிபட வேண்டியது என்னோட கடமை அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணு உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று வழிபடுகிறார் தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோன்னு காளிதாசர் நமஸ்காரம் பண்ணின மாதிரி நாம எல்லோரும் அந்த அம்பாள் பராசக்தியின் திருவடிகளில் ஷியாமலாதேவியின் திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய பேரருள் எப்போதும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்வோம் பெரியோர்களே சாமலா தண்டகம் இதோடு நிறைவடைகிறது